வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூத்தி செய்தி சேவை டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் இருபத்தி நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்காக நூற்றி என்ற இலவச தொலைபேசி சேவை இன்று துவங்கப்பட உள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இச்சேவையை தொடங்கி வைக்கிறார் மாணவர்களின் குழப்பத்தை தீர்க்க பிளஸ் ஒன் புதிய பாடத்திட்ட மாதிரி வினா தற்கள் வெளியிடப்பட்டுள்ளன அரியலூர் மாவட்டத்தில் காவல்துறையினருக்கு மன அழுத்தத்தை குறைக்க பயிற்சி முகாம் நடத்தப்படவுள்ளது இதற்காக தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாடலுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து கலைஞர் அவர்களின் திரு உருவச்சிலை திறப்பு விழா அழைப்புதலை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூன்று நிமிடங்களில் 103 யோகாசனம் செய்த பள்ளி மாணவி யூனிவர்சல் புக்ஸ் ஆப் ரெக்கார்டில் இடம் பிடித்தார் மேட்டூர் அணை நீர்த்தேக்கத்தில் ரசாயன கழிவுகள் மிதந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு துர்நாற்றம் வீசுவதால் அணையை சுற்றியுள்ள பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்திய செய்திகள் இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்து தீவிரவாதிகளாக மாற்றி வந்த முக்கிய தீவிரவாதி ரயாஸ் அகமது கைது செய்யப்பட்டான் மத்திய பிரதேசத்தில் அனுமதி பெற்று தேச மாநிலம் சோன் பத்ராவில் உள்ள சோன் நதியில் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வந்தது நேற்று இரவு அங்கு நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் தமிழகத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ஐஏஎஸ் பதினோரு லாரிகளுடன் மணல் மாஃபியா கும்பலை கையும் களவுமாக பிடித்தார் தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க கோரிய வழக்கில் லண்டன் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஐந்து பாதுகாப்புப் படையினர் காயமடைந்தனர் ஏற்கனவே கேரளாவில் திருவனந்தபுரம் கொச்சி கோழிக்கோடு ஆகிய நகரங்களில் பன்னாட்டு விமான நிலையங்கள் உள்ளன இந்நிலையில் கண்ணூரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பன்னாட்டு விமான நிலையத்தை விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு மற்றும் கேரள முதல்வர் பினராய் விஜயன் ஆகியோர் திறந்து வைத்தனர் தெற்காசிய நாடுகளில் அமைதியும் பாதுகாப்பும் நீடிக்க இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என சார்க் நாடுகளின் தலைவர்களிடம் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் நாடு முழுவதும் மத்திய அரசின் கட்டுமானங்களை சுட்ட களிமண் செங்கல் மூலம் கட்டுவதற்கு தடை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களால் கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை மத்திய அரசு எடுத்துள்ளது செய்து வழிகாட்டியும்ல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளினை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் அயல்நாட்டு செய்திகள் சூடான் நாட்டில் நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் ஐந்து அரசு அதிகாரிகள் பலியானார்கள் அரசை எதிர்த்து பிரான்ஸ் நாட்டில் நடக்கும் கலவரம் உச்சத்தை எட்டியுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான உலக அழகி போட்டி சீனாவில் நடைபெற்றது இதில் இவ்வாண்டுக்கான உலக அழகி பட்டத்தை மெக்சிகோவை சேர்ந்த வனிசா போன்ஸ் டி லியோன் உலக அழகி பட்டம் வென்றுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப்பின் நிறுவனங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையேயான நிதியுறவு குறித்து தெரிவிக்க வேண்டும் என டிரம்ப் நாடாளுமன்ற செனட் சபை எம்பிக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மும்பை தாக்குதல் நடத்தியது லஷ்கர் இ தொய்பா அமைப்பு இந்த தாக்குதல் தொடர்பான வழக்கில் சரியான தீர்வு காணப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தெரிவித்துள்ளார் மும்பை தாக்குதல் நடத்தியது லஷ்கர் இ தொய்பா என்ற தகவலை முதல் முறையாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளது ஜப்பானில் வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கு அனுமதி அளிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது பூச்சிக்கொல்லிகள் கலந்த ரசாயன கழிவு நீரை நெற்பயிர் சுத்திகரிக்கிறது என்று அமெரிக்க வேளாண் துறை விஞ்ஞானி ஒருவர் தெரிவித்துள்ளார் தெற்கு பிலிப்பைன்ஸில் ராணுவ சட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நீடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர்களை பிலிப்பைன்ஸ் அதிபர் டுவிட்டர் டே கேட்டுக் கொண்டுள்ளார் செய்திகள் நடப்பாண்டின் முடிவில் உலகமெங்கும் உள்ள மக்களின் பாதி பேர் அதாவது சுமார் எட்நூறு கோடி பேர் இணையதள வசதியை பயன்படுத்துவார்கள் என ஐநா தொலைத்தொடர்பு அமைப்பு அறிவித்துள்ளது வாகனங்களுக்கான மூன்றாம் நபர் இன்சூரன்ஸ் பிரிமியம் மீதான ஜிஎஸ்டி இப்போது பதினெட்டு சதவீதமாக உள்ளது இது மிக அதிகமாக உள்ளது என லாரி உரிமையாளர்கள் கோரியதை அடுத்து அதை குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் பரிசீலித்து வருகிறது நிசான் நிறுவனத்தின் புதிய கிக்ஸ் எஸ்யூவி கார் தயாரிப்பு அதன் சென்னை தொழிற்சாலையில் உள்ளது தொடர்ந்து இழப்பை சந்தித்து வரும் அரசு துறை சார்ந்த காப்பீட்டு நிறுவனங்களுக்கு மீண்டும் புத்துயிர் பெற வைக்க மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க உள்ளது விளையாட்டுச் செய்திகள் அடிலேடில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் இறுதி நாளான இன்று இந்தியா வெற்றி பெற இன்றும் ஆறு விக்கெட்டுகளும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற இருநூற்றி ரன்களும் தேவை என்ற நிலையில் இன்றைய இறுதி ஆட்டம் நடைபெற உள்ளது அடில கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் ஆஸ்திரேலியாவின் முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளை கேட்ச் மூலம் வீழ்த்தி இளம் விக்கெட் ரிஷப் பண்ட் தோனியின் சாதனையை சமன் செய்துள்ளார் உலகக்கோப்பை ஹாக்கியில் கனடாவை இந்திய அணி ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது வியட்நாம் நாட்டின் ஹனோயில் நேற்று முன்தினம் நடந்த சுசுக்கி கிண்ண போட்டியில் பிலிப்பைன்ஸும் வியட்நாமும் மோதின அதில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வியட்நாம் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது திரைச்செய்திகள் நடிகர் விக்ரமை வைத்து பொன்னியின் செல்வன் கதையை படமாக்க மணிரத்னம் முடிவெடுத்திருப்பதாக தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது மன்சூர் அலிகான் தனது ராஜ் கனடி பிலிம்ஸ் பட நிறுவனத்தின் சார்பாக எழுதி இயக்கி தயாரித்துள்ள படம் கடமான் பாறை இந்த படத்தில் கதாநாயகனாக மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் அறிமுகமாகிறார் கதாநாயகியாக அனு ராகவி நடிக்கிறார் இன்னொரு நாயகியாக ஜெனி பெர்னாண்டஸ் நடிக்கிறார் வானிலை அறிவிப்பு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் புதிதாக உருவாக உள்ள புயலுக்கு பெய்டி என பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயலால் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்திச் செய்த நிறைவடைகிறது நன்றி வணக்கம்